நேற்றைய பதிவின் தொடர்ச்சியை இதோ இப்போது கேட்டு மகிழுங்கள் சில பெருமக்கள் இந்த அடியாரையும் சிவபெருமான் வேடமிட்டு வந்த அடியாரையும் தாக்கும் அளவிற்கு மிகவும் கோபம் கொண்டு அவர்கள் கையை துணிக்கிறேன் காலை துணிக்கிறேன் இந்த மங்கையை நான் அழைத்து போக விட மாட்டேன் என்றெல்லாம் பல்வேறு இடையூறுகளை செய்தார்கள் எங்கெல்லாம் இடையூறுகள் இருக்கிறதோ அந்த இடத்திற்கெல்லாம் இவர் வைத்திருந்த பூங்கச்சும் புனைந்து வாழும் பலகையும் ஏந்தி வந்து பணித்தனர் ஆக துணையில்லாத அந்த அடியாருக்கும் தனது மனைவியாருக்கும் இவரே துணையாக நின்று ஊர் எள்ளி வரை அந்த எல்லை வரை உங்களுக்கு பாதுகாப்புக்கு வருகிறேன் என்று சொல்லி நிச்சயமாக அந்த ஊர் மற்றும் சுற்றுப்புறத்தார்கள் மக்களிடமிருந்து இவர்களை மீட்டு கடைசியாக ஊர் எல்லை வரை சென்று இனி நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் செல்லலாம் என்று சொன்ன திரிபுரம் எரித்தவர் அஞ்சுவதை போல நடித்தார் உங்களுக்கு தெரியுமா சிவபெருமானுக்கு நடிக்கவா சொல்லிக் கொடுக்க வேண்டும் திரிபுரத்தையும் எரித்தவர் முப்புறம் எரித்தவர் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் அஞ்சுவவரை போல அஞ்சி அம்மையாரை நோக்கி ஐயோ இவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறதே தங்களை அழைத்து வருவதற்கு என்று சொல்ல அந்த அம்மையாரோ இறைவனை நீர் அஞ்ச இயற்பகை வெல்லும் என்றார் இயற்பகையார் பெருந்தகையே வருந்தற்க இவர்களை யான் ஒருவனே உமது ஆசீர்வாதத்தால் கொண்டு நீக்குவேன் என்று கூறி வீரத்தோடு தன்னுடைய கணற்புறிகள் சிதற சுற்றத்தாரை நோக்கி வீணி நீங்கள் என் வாழால் மடியாதீர்கள் ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள் இல்லைகே உமது உயிரை இந்த வாழ் எடுத்துவிடும் என்று சொல்லி மிரட்டி அவர்களை புறம் எதுகிட்டு ஓடச் செய்க எல்லோரும் கூறினார்கள் இவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது நீ என்னவோ செய் பின்வாங்கி சென்று விட்டார்கள் ஆக இயற்பகை சினந்து பல்வேறு நபர்களை புறம் எதுகுட்டு ஓட வைத்து ஒரு சிலரை இது போன்றெல்லாம் செய்து அவர்களை எல்லைக்கு சென்று வழி அனுப்பி வைத்தார் மேலும் அடியாராக வந்த கண்ணுதலோன் நெற்றிக்கடை நெற்றிக்கண்ணுடைய பெருமான் அன்பனே இனி நாங்கள் சென்று கொள்வோம் நீ திரும்பலாம் என்று அருளினார் இயற்பகையார் மறையவர் மலரடியை தலையார கும்பிட்டு அருள் பெற்றேன் அடியார்க்கு இப்பேற்பட்ட சேவையை நான் செய்வதற்கு என்று கூறி மீண்டும் திரும்பியே பார்க்காமல் அருமையாக சென்றார் ஆக மீண்டு இயகியதை ஆண்டவர் மகிழ்வோடு பார்த்தார் ஆகா இயற்பகையினுடைய அன்பிற்கும் கொடைக்கும் எல்லையே இல்லையே என்று சொல்லி அவர் அசிரறி வாக்கில் அதாவது மிக அற்புதமான வானிலிருந்து தோன்றிய குரலி அன்பனே ஐயனே அடியனே தயவு செய்து மீண்டும் பின்னே வாரும் என்று சொல்லி ஓளம் ஓளம் என்றார் இயற்பகை முனிவா ஓலம் ஈன்று நீ வருவாய் ஓலம் அயற்பிலாதானே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம் செயற்கருஞை செய்த தீரனே ஓலம் மாலையன் தேட நின்றான் ஓலம் ஓளம் என்றால் வாரும் வாரும் என்று அர்த்தம் தமிழிலே ஓளமிட்டு அழுகிறார்கள் என்று பார்த்திருப்பீர்கள் இந்த இடத்திலே ஓளம் என்றால் வாரும் வாரும் என்று அழைப்பதற்குரிய வார்த்தையாக நாம் இதை கொள்ள வேண்டும் இயற்பகை முனிவா வாரும் ஈண்டு நீ வருவாய் வாரும் அயற்பில்லா யாருமே உனக்கு ஒப்பில்லாத நில நிலவை நீ அன்பனாக இருக்கின்ற நீ வாழும் யாரும் சேர்க்கறிய யாருமே செய்தற்காகாத ஒரு அரும் தவத்தை அரும் கொடையை செய்த தீரனே வீரனே நீ வாழும் என்று சொல்லி மீண்டும் கூப்பிட்டார் ஆகா வேறு யாரேனும் அவரை துன்புறுத்துகிறார்களா மனைவியை அழைத்து செல்ல இடையூறாக இருக்கிறார்களா என்று பயந்து மீண்டும் முறைவாளை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடி வந்தார் இயற்பகை நாயனார் மறையவர் மறைபோல் மறைந்தார் வேடமிட்டு வந்த அந்த முனிவரை காணாமல் மனைவியை மட்டும் கண்டு திகைத்து நாற்றிசையும் பார்த்து நோக்கினார் தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு என்று எல்லா இடங்களிலும் தேடி ஓடி பார்த்தார் வான வெளியில் வெள்ளி மலை போன்ற விடை மேலே கொடியோடு பவள குன்று போல வந்து இறங்கிய அந்த கண்ணுதர் கடவுள் அற்புதமாக காட்சி கொடுத்தார் ஆனந்த வெள்ளத்துள் எழுந்து அழுந்தி அரற்றி பூமியின் கீழ் தன் சிரசை பதித்து அவரை வணங்கி ஐயனே வந்தது நீயன்றோ என்று கூறி அழுது அரற்றி புலம்பி காணாமலரடியை நான் இன்று கண்டேனே என் மனைவிக்கும் எனக்கும் இந்த பாக்கியம் இருந்திருக்கிறதே என்று சொல்லி துதித்தார் அடியார்க்கு எளிய அமலர் அன்பனே உனது அளவற்ற அன்புக்கு நான் மகிழ்ந்தேன் உனது மனைவியோடும் நீ என்னோடு முக்தி அருள் பெற்று வந்து சேர்வீராக என்று வானவர்கள் தேவர்கள் பூமலை பொழிய இவரால் மாண்ட கைகால்களை இழந்த அத்தனை மக்களும் மீண்டும் எழும்ப தெய்வ கற்பின் மங்கையும் இந்த இயற்பகை நாயனாரும் எம்பிரானோடு சென்று சிவலோகத்தில் கும்பிட்டு உறையும் பொருட்டு அவரோடு பூவின் பூ சொர்க்கமான அந்த வாகனத்திலே ஏறி வானில் மறைந்து சென்றனர் ஆகா இந்த இயற்பகையார் ஒருவது மீது வைத்திருக்கக்கூடிய அன்பையும் பக்தியையும் எந்த செயல்களுக்கும் கொஞ்சமும் விட்டு கொடுத்து விட மாட்டார் என்பதை நிலைநாட்டிய இந்த பெருமையான வரலாறு நாம் இன்று சிவன் மேலேயோ அல்லது நாம் விரும்பும் தெய்வத்தின் மேலேயோ மாறா பற்று கொள்ள வேண்டும் என்று செய்ய ஒரு அற்புதமான ஒரு வரலாறு ஆக இயற்பகையார் என்பதைப் போல இல்லை ஏன்னாத இயற்பகைக்கு மடியேன் இல்லைனே சொல்லாத இந்த இயற்பகைக்கு நாம் எல்லாம் அடியாராக இருந்து தனக்கு மிஞ்சது தான தர்மம் என்பதில் நான் ஒப்புக்கொள்ளுகின்றேன் உங்களுக்கு இயன்றதை பிறர்க்கு செய்து அந்த வறுமையிலும் அந்த கேழ்மை நிலையிலும் நேர்மையாக இருப்பவர்களை கண்டறிந்து அவர்களை ஊக்குவித்து பொருளாதாரத்திலும் பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் அவர்களை மேம்படுத்தக்கூடிய பணிகளை அவ்வப்போது செய்தால் எல்லாம் வல்ல ஈசன் உங்களை தேடிவந்து அருள் செய்வார் என்று கூறி இந்த அற்புத நேரத்தை எனக்காக செலவிட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நற்றினை வானொலி நேயர்களுக்கும் எனது பணிவான மற்றும் கனிவான நன்றிகளை உரித்தாக்கிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்